வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஒரு முனிவர்கிட்ட ரெண்டு பேரு போறாங்க போயி குருவே நாங்க வந்து துறவியாகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த முனிவருக்கு நிறைய ஏன் துறவியாகணும் இல்ல இந்த உலகத்துல அமைதியா நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறோம் அதனால துறவியாகலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடலான்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் இல்ல இல்ல உங்களுக்கு இன்னும் இந்த பக்கம் வரல போங்க போயிட்டு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுவாங்க மீண்டும் ஒரு வருஷம் கழிச்சு அப்போ அந்த போன ஒருத்தருக்கு திருமண வயசாயிருது அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க நல்லா இல்லாரு வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையை வாழ்றாரு போறாரு அப்ப போகும்பொழுது அவரு கேட்கிறாரு இப்ப நீ துறவி ஆக முடியாது உனக்கு குழந்தைங்க இருக்கு இல்லையா அதை பாதுகாத்து வளர்த்த வேண்டிய பொறுப்பு வந்து உனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு போறாரு அந்த குழந்தை திருமண வயசுல இருக்கு அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு கேட்கிறார் இல்ல நான் அமைதியா தான் வாழ்றேன் கடைசியா முடிக்கிறார் அவர் ஏன் அமைதியா எப்படி நீங்க அமைதியா வாழ்றீங்க அப்படின்னா இல்ல இப்ப நான் என் குடும்பத்துக்காக மட்டுமே உழைக்கிறேன் என்னோட குடும்பத்தை மட்டுமே சிந்திக்கிறேன் அதனால எனக்கு வாழ்க்கையில எந்த விதமான துன்பமும் இல்ல அப்படின்னு அவர் வந்து அந்த முனிவர்கிட்ட பதில் சொல்றாரு வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு இல்லற வாழ்வில் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கல ஆனால் அவர் பேசிய பெரும்பாலான மேடையில அவர் சொல்லும் உங்களுடைய குடும்பத்தோடு அமைதியாக வாழுங்கள்னு சொன்னார் ஏன்னா குடும்பம் மட்டுமே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தர முடியும் அந்த இல்லற வாழ்க்கைய அறநெறியூட பின்பற்றக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உண்மையிலேயே வேற யாருக்குமே கிடைக்காது அவங்க பெறக்கூடிய மகிழ்ச்சி அளவுக்கு பிற வழிகள்ல நம்ம துறவரம் போண்டோ அல்லது வேறு வழிகள் இருந்தோ பெற முடியாது இதைத்தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது இல்லற வாழ்க்கையில் அறத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவன் பெறக்கூடிய மகிழ்ச்சி அளவுக்கு பிறவழிகள்ல சென்று பெற முடியுமா முடியாது அப்படின்னு வள்ளுவர் மிக வலியுறுத்துறார் ஆக நாமும் இறைபக்தி இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய குடும்பத்திற்காக குடும்பத்தோடு வாழ்வோம் உண்மையான மகிழ்ச்சியை பெற்று இவ்வுலகில் மகிழ்வோடு வாழ்வோம் அறத்துப்பால் அதிகாரமந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் ஓய் பெறுவது எவன் மீண்டும் குரல் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவாய் பெறுவது எவன் இந்த இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி